பாடம் ஐம்பத்தி ஆறு குழப்பம் விளைவிப்பவனும் பிதத்கள் செய்பவனும் இமாமத் செய்வது நீ அவன் பின்னால் தொழு அவனுடைய பிதத் அவனுடனே இருக்கட்டும் என ஹசன் பசரி கூறினார்கள்